ஹதீஸ் தொன்னூற்றி மூன்று கூறியதாவது நபி சொல்லும் அலிஹம் அவர்கள் நின்று கொண்டிருந்த அப்துல்லா யார் என் தந்தை என வினவினார் ஹுதாஃபா தான் உமது தந்தை என நபி சொல்லுல்லும் அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறிவிட்டு பின்பு என்னிடத்தில் கேளுங்கள் என்று அதிகமாக கூற ஆரம்பித்து விட்டார்கள் உடனே உமர் அதியுல்லாஹன் அவர்கள் முழந்தாளிட்டு அமர்ந்து கொண்டு நாங்கள் அல்லாஹுவை எங்களை படைத்து பரிபாலிக்கும் அதிபதி என்றும் இஸ்லாத்தை எங்கள் மார்க்கம் என்றும் முகமது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை இறை தூதர் என்றும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம் என்று கூறினார்கள் உடனே நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள்